ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஓர் வருடத்தில் செய்யவேண்டியதான ஷண்ணவதி தர்ப்பணங்களை வரிசையாக பார்த்து ஒரே தினத்தில் இரண்டு மூன்று புண்ணிய காலங்கள் வந்தால் அந்த தர்ப்பணங்களை தனித்தனியாக செய்யணுமா அல்லது அனைத்து புண்ணிய காலங்களையும் சேர்த்து ஒரே தர்ப்பணமாக செய்யணுமா அல்லது ஏதாவது ஒரு புண்ணிய கால தர்ப்பணம் செய்தால் போதுமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துன்னு வரும் அதில் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த புண்ணியகால தர்ப்பணங்களை ஒரே தினத்தில் இரண்டு அல்லது மூன்று புண்ணிய காலங்கள் வந்தால் அனைத்து புண்ணிய காலங்களையும் சொல்லி ஒரே தர்ப்பணமாக செய்வது என்பது கூடவே கூடாது அப்படி செய்வதற்கு சமான தந்திரம் அப்படின்னு பெயர் அதாவது ஒரே தினத்தில் இரண்டு மூன்று காரியங்கள் செய்யும்படியாக வருது அது தர்ப்பணமாக இருந்தாலும் சரி பூஜையாக இருந்தாலும் சரி ஜபஹோமமாக இருந்தாலும் சரி அந்த அனைத்தையும் சொல்லி ஒரே காரியமாக செய்தால் அதற்கு சாஸ்திரங்களில் சமான தந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த சமான தந்திரம் என்பது எங்கு சொல்லியிருக்கோ அங்கே நாம் எடுத்துக்கலாமே தவிர இந்த தர்ப்பண விஷயங்களிலே சமான தந்திரம் சொல்லப்படவே இல்லை ஸ்ராத்தம் விஷயங்களில் சமான தந்திரமாக எங்கேயுமே சொல்லப்படலை இப்போ உதாரணத்திற்கு தாயார் தகப்பனார் ஸ்ராத்தம் இரண்டு ஸ்ராத்தம் ஒரே தினத்தில் வந்தால் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக செய்யலாம் அப்படின்னா அப்படி கூடாது தனித்தனியாகத்தான் செய்யணும் முதல்ல தகப்பனாருடைய ஸ்ராத்தம் செய்யணும் முடித்த பிறகு தாயாருடைய ஸ்ராத்தம் செய்யணும் அப்படி தனித்தனியாகத்தான் செய்யணும் அப்படி சமான தந்திரம் என்பது ஸ்ராத்தம் விஷயங்கள்லேயோ தர்ப்பணம் விஷயங்கள்லேயோ அபர காரியங்கள்லேயோ பொருந்தாது வராது சில இடங்கள்லே நாம் செய்க செய்கிறோம் சமான தந்திரமாக எங்கே அப்படின்னா கல்யாணத்திற்கு முதல் நாள் விரதம்னு நடக்கிறத பார்ப்போம் அந்த விரதம் என்பது விரத சதுஷ்டயம்னு பேர் நான்கு விரதங்கள் செய்கிறோம் இந்த நான்கு விரதங்களையும் தனித்தனியாக செய்யணும் அப்படி தனித்தனியாக செய்ய முடியாவிடில் சேர்த்தும் செய்யலாம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்களில் காண்பிச்சிருக்க அப்படி நான்கு விரதங்களையும் சேர்த்து நாம் ஒன்றாக செய்வது தான் சமான தந்திரம்னு பெயர் அங்கே சங்கல்பத்திலேயே வாத்தியார் சொல்வதை நாம் கேட்கலாம் சமானதந்திரேன சரிஷே அப்படின்னு அங்கே சங்கல்பத்தில் சொல்வதை நம்மால் கேட்க முடியும் அங்கேயும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான்கு விரதங்களையும் சேர்த்து ஒன்றாக செய்தாலும் கூட அந்த பிரதான ஹோமங்கள் அந்த பிரதானமாக செய்ய வேண்டிய உபஸ்தானங்கள் அவைகள்லாம் தனித்தனியாகத்தான் செய்யணும் அதற்கு அங்கமாக உள்ளதையெல்லாம் சேர்த்து செய்யலாம் நாந்தி ஒன்றுதான் நான்கு நாந்தி தேவையில்லை புண்ணியாக வாசனம் ஒன்று செய்தால் போதும் சங்கல்பம் ஒரு தடவை செய்தால் போதும் கிரகப் பிரீத்தி ஒரு தடவை செய்தால் போதும் அதெல்லாம் ஒரு தடவை செய்தால் போதுமே தவிர அந்த விரதங்களில் பிரதானமாக செய்யக்கூடியதான ஹோமங்களை தனித்தனியாகத்தான் செய்யணும் அதே போல பெண் குழந்தைகளுக்கு ஜாதகாதி அப்படின்னு கல்யாணத்திற்கு முதல் நாள் நடக்கும் அதாவது ஜாதகர்மா நாமக்கரணம் அன்னப்பிராசனம் அனைத்தையும் சேர்த்து கல்யாணத்திற்கு முதல் நாள் இன்றைய காலங்களிலே நடக்கிறது அந்த அந்த காலங்களிலே செய்ய முடியாவிடில் அதை சேர்த்து செய்யலாம் அதற்கு தான் சமான தந்திரம் அப்படின்னு பெயர் அங்கேயும் சங்கல்பம் ஒரு செய்தால் போதும் கிரகப் பிரீதி ஒரு தடவை செய்தால் போதும் நாந்தி ஒரு தடவை செய்தால் போதும் புண்ணியாக வாசனம் ஒரு தடவை செய்தால் போதுமே தவிர பிரதானங்களை தனித்தனியாகத்தான் செய்யணும் ஜாதகர்மாவில் உள்ள பிரதானத்தை செய்யணும் பிறகு நாமகரணத்தில் உள்ள பிரதானத்தை செய்யணும் அன்னப்பிராசனம் செய்யணும் அப்படி வரிசையாக செய்துன்னு வரணும் இந்த தர்ப்பணங்களில் அது பொருந்தாது இப்போ அமாவாசையும் மாதப்பிறப்பும் சேர்ந்திருக்குங்கிறதுனாலே தரிசஸ்ராத்தம் சங்கிரமண்தம் சமான தந்திரேன கரிஷே அப்படின்னு சொன்னால் இங்கே நாம் எப்படி செய்ய வேண்டி வரும் அப்படின்னா சங்கல்பம் ஒரு தடவை செய்தால் போதும் தர்பயிலையோ கூச்சத்திலேயோ ஆவாகனம் ஒரு தடவை செய்தால் போதும் ஆனால் பிரதானமாக செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை இரண்டு தடவை செய்ய வேண்டி வரும் ஒரு தடவை முடித்து பிறகு அதே பித்திருக்களை உத்தேசித்து திரும்பவும் தர்ப்பணம் செய்து யதாஸ்தானம் ஒரு தடவை செய்தால் போதும் என்று பிரயோகம் வரும் ஆனால் அப்படி தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படலை சமான தந்திரமாக தர்ப்பணங்கள் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறதுனாலே இரண்டு புண்ணியகாலங்களையும் சொல்லி ஒரே தர்ப்பணமாக செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது செய்யவில்லை என்கிற வழியில தான் வரும் ரிஷிகளுடைய வாக்கியம் இல்லாமல் நாம் ஒன்று செய்தால் அதற்கு தான் அந்யதாக்கிருத்தம் அப்படின்னு பெயர் ரிஷிகளுடைய பிரமாண வாக்கியங்கள் இல்லாமல் நாம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி செய்தால் அது செய்யாததாகத்தான் கணக்கு வரும் அப்படிங்கிறதுனாலே எங்கே தனித்தனியாக செய்யணும்னு சொல்லியிருக்கோ அங்கே தனித்தனியாகத்தான் செய்யணும் எங்கே ஒரு தர்ப்பணம் செய்தால் போதும்னு சொல்லியிருக்கோ அங்கே ஒரு தர்ப்பணம் தான் செய்யணும் இரண்டு புண்ணிய காலங்களையும் சொல்லிக்கலாமே தவிர இரண்டு ஸ்ராத்தங்களையும் சொல்லி கொள்ளக்கூடாது அதாவது இப்போ அமாவாசை அன்னைக்கு மாசப்பரப்பு இருக்குன்னா அமாவாஸ்யா புண்ணிய காலே சங்கரமண புண்ணியக்காலே சங்கரமணாதம் திலதர்ப்பண ரூபேன கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பத்திலே சொல்லிக்கணும் அமாவாஸ்யா புண்ணிய காலே தரிசஸ்ராத்தம் சங்கிரமண புண்ணியகாலே சங்கிரமணாத்ச சமான தந்திரேன கரிஷ்யே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தர்ப்பணத்தை இரண்டு தடவை செய்ய வரும் அப்படி நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே சொல்லலை சொல்லவில்லைங்கிறதுனாலே ஒரு புண்ணிய புண்ணிய காலத்தை இரண்டையும் சொல்லிக்கொண்டு ஸ்ராத்தம்னு சொல்கிற இடத்துல ஒரே ஒரு ஸ்ராத்தத்தை சொல்லி தர்ப்பணத்தை செய்யணும் என்பது அடிப்படையான விஷயம் இந்த விஷயமாக இன்னும் விபரங்கள் வேணுமானால் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள்ட்டே கேட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப விஷயங்களே நாம் இதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் நமக்கு ரொம்ப குழப்பம் வந்துவிடும் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே புரியலையேன்னு குழம்பி போயிடுவோம் ஆகையினாலே சில விஷயங்களை அவ்வப்பொழுது தான் தெரிஞ்சுக்கணும் ஆகையினால செய்து வைக்கக்கூடிய வாத்தியார்கள்ட்டையோ தர்மசாஸ்திரம் படித்தவர்கள்டையோ புண்ணிய காலங்கள்லாம் சேரும் பொழுதே ஒரு மாதம் முன்னரே அவர்களிடத்தில் கேட்டு நாம தீர்மானிச்சுக்கணும் ஆனால் இந்நாளில் இவைகளெல்லாம் நமக்கு சேர்த்து ஒரு லிஸ்ட்டாகவே நமக்கு போட்டு கொடுக்குறா நிறையா பேர் அந்த லிஸ்ட்டுகளை வாங்கி வச்சுக்கணும் திர்கணித பஞ்சாங்கப்படி அல்லது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படி தனித்தனியாகவே பரிசிரமப்பட்டு நிறைய பேர் முன்னரே அதையெல்லாம் பார்த்து நமக்கு வரிசைப்படுத்தி கொடுக்குறான் அதை நாம் வருஷம் பிறக்கிற சமயத்தில் அதை வாங்கி வச்சுண்டு அதில் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி செய்துக்கணும் ஆனால் தெரிஞ்சுக்கணும் ஏன் இது இரண்டையும் இது இரண்டில் இதை மாத்திரம் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த விஷயங்களாக பார்க்குறோமே தவிர அவ்வப்பொழுதும் நாம் இதை தெரிந்தவர்களிடத்துல கேட்டு தீர்மானித்து பண்ணணும் இந்த விஷயங்களில் எப்படி செய்தால் என்ன அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது வரக்கூடாது அந்த எண்ணத்தோடு செய்தால் பலன் இல்லாமல் போயிடும் ஆகையினாலே இந்த புண்ணிய காலங்கள் எப்போ எப்படி சேர்றது அப்படிங்கிறத தெரிந்தவர்களை கொண்டு நாம் இதை தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்